اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ال ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صلى الله عليه وعلى اله وازواجه وذريته واصحابه واهل بيته اجمعين واتقوا الله ربكم سرا وعلانيا أما بعد فقد قال الله سبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ابتي لا صعب الشيطان ان الشيطان كان للرحمن اسيا يا ابتي اني افاط ايما أن سخط عذاب من الرحمن عذاب من الرحمن فتخون للشيطان ولياه عن منك مليا. صدق الله العظيم அளவற்ற அர்லாலன் நிகரற்ற அன்பாலன் அல்லாஹுவின் பெயரை கூறின்ற புத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் வெற்றிகளை கண்டிபாக்கள் நல்ல முஸ்லீம்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மேலால் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹவினுடைய வீட்டிலே நேர காத்து வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பள்ளிக்குள்ளேயும் வெளியிலேயும் எல்லா நிலைமைகளும் தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தக்குவாவை வசித்துப் பண்ணிக் கொள்கின்றேன் அன்பான அல்லாஹுவின் நல்லே அல்லாஹா புனிதமான ஒரு மார்க்கம் தீனிதாத்தை தந்திருக்கிறான் இஸ்லாம் மார்க்கம் கூட்டு வாழ்க்கையை போதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஒற்றுமையை நிறைய நன்மைகளை வைத்திருக்கின்ற மார்க்கம் ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அவன் தனித்து வாழக்கூடாதவன் அல்லது தனித்து வாழ முடியாதவன் அவன் சமூகமாக மாற வேண்டும் அவன் சமூகத்தில் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது தனிமை இருக்கின்ற ஆட்டை எப்படி ஓனாய் பிடித்து விடுகிறதோ அதே போன்று ஒரு மனிதன் தனித்து விடப்படுகின்ற போது அவனை இஸ்லாம் ஒரு கூட்டு வாழ்க்கையை ஒற்றுமையாக வாழக்கூடிய வாழ்க்கையை கட்டித் தருகிறார் அந்த வகையிலே முதலாவது வகையான ஒற்றுமை முஸ்லீம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையிலான ஒற்றுமை அல்லஹாக்கு சுகான ஓ உலகத்திலே பலரை படைத்திருக்கிறான் களிமா சொன்ன நாங்கள் முஸ்லீம்கள் எங்களுடைய முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆரம்பத்திலே ஒவ்வொரு நபிமார்களை ஒவ்வொரு சமுதாயத்துக்கு எல்லாம் அனுப்பி வைத்தான் அனுப்புகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்னோ மத்தியன் வாசிகளுக்கு அவர்களின் நின்றும் ஒரு சகோதரன் அவர்களை அனுப்பி வைத்தோம் அவர்கள் அவர்களும் ஒரு சகோதரன் ஹூதா அலிஸ்லாமன் அனுப்பி வைத்தோம் இந்த விடத்திலே அல்லா சொல்லு கொண்ட சகோதரன் ஒரே வயிற்றிலே பிறந்த ஒரு தாய் தந்தையுடைய பிள்ளை அல்ல அல் அல்லாஹுடைய குடும்பம் அதை களிமா சொன்ன இருக்கலாம் களிமா சொல்ல அல்லாஹு நிச்சயமாக உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டா எனவே முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனித நேயம் உள்ளவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் ஆனால் குப்புரில் எதோ பண்ண முடியாது சிறுக்கு உதவி பண்ண முடியாது அது அல்லாத பொதுவான காரியங்களுக்கு உதவி பண்ணலாம் அன்பான அல்லாஹளே எனவே இஸ்லாம் மாட்டு மதத்தவர்களையும் ஒற்றுமையாக வாழச் சொல்கின்ற இது ஒரு வகையான ஒற்றுமை இதை நான் விரிவாக பேசவில்லை கண்ணியமானவர்கள் அடுத்த வகையான ஒற்றுமை முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பது சொல்லலாக அழகி வசன அவர்கள் ஏராளமான அதிர்ச்சிகளை வழங்கப்படுத்தினார்கள் அல்மோஹினோன் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள் ஒரு உடம்பை போன்றவர்கள் உடம்பை போன்றவர்கள் ஒரு மனிதரை போன்றவர்கள் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் போன்றவர்கள் எங்களுக்கு தான் வழியில போய் அந்த கண்ணியமானவர்களே அகுல் முஸ்லிம் முஸ்லிம் உடைய சகோதரன் எனவே இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கின்ற மார்க்கம் இன்று இந்த ஒற்றுமை ால் நாங்கள் பாரிய விளைவுகளை எதிர்நோக்கு வந்தோம் இஸ்லாமத்தினுடைய எல்லா கடமைகளையும் எடுத்து பாருங்கள் அதிலே ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய கடமைகளும் இருக்கின்றன சொல்லியிருக்கிற களிமாவை எடுத்து பாருங்கள் ஆரம்பத்தில் வாழ்ந்தவன் ஒரு களிமா சொன்னார் ஆனா எங்கட கலிமா ரெண்டு பாத்துக்கு மேல போக இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் நபி உள்ளா லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹுன் ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலிமுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மዱன் ரசூலுல்லாஹ் கணியமானவர்களை ஆரம்பத்தில் வாங்க சமுதாயம் ஒரு களிமா சொன்னார்கள் எப்போது சொல்லுக்கு வருகை தந்தார்களோ அதுக்கு பின்னால் எங்க எல்லோருடைய பெரிய ஒற்றுமை களிமா சொன்னதுக்கு பின்னால் தொழுகை கடமை ஆகாது தொழுகைக்காவை கூடிய அதான் எவ்வளவு பெரிய ஒற்றுமைங்க ஏனைய மதங்களை மார்க்கங்கள் எடுத்து பாருங்க ஒவ்வொரு நாட்டுக்கு செல்லுகின்ற போது அவர்களுடைய மதங்களை ஞாபகப்படுத்த வேறுபடும் இந்தியாவுக்கு போனா ஒரு வார்த்தை ஜப்பானுக்கு போனா இன்னொரு வார்த்தை இலங்கையில் இருந்தா ஒரு வார்த்தை இப்படி பல வார்த்தைகள் மாறுபடும் ஆனால் எங்களுடைய அதான் எந்த நாட்டுக்கு போனாலும் ஏசியன் கண்டிக்கு போங்க அரேபியன் கண்டிக்கு போங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அதான் அரபு வார்த்தைகள் தான் செய்வழன் அவர் சொன்னார்கள் இமாமுக்கு முன்பு யாராவது போனா இமாமுக்கு முன்னுக்கு சில செயல்களை செய்த கண்ணியமானவர்களை கலதையுடைய தலையாக மாற்றி ஒரு செயல் செஞ்சா பெரிய காலம் இந்த காலம் எல்லாருக்கும் தெரியும் கண்ணியமானவர்களே ஹஜிக்கு போகக்கூடிய காலம் பாருங்க அங்க ஒரு எகாபத்துல பதினஞ்சு இருபது லட்சம் மக்களை ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கக்கூடிய புனிதமாக நம்ம அங்க கருப்பரா பணக்காரனா ஏலையா அரபியா என்ற வேறுபாடு கிடையாது ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கின்றார்கள் ஒற்றுமை கணியமானவர்களே இன்றைய வெள்ளிக்கிழமை நாளை எடுத்து பாருங்க எவ்வளவு பெரிய ஒற்றுமை இஸ்லாத்துல எங்க எல்லாம் ஜும்மா பள்ளி இருக்குதோ சத்தியா பள்ளியில் இருக்கக்கூடிய சின்ன பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லாரும் பெரிய ஜும்மா பள்ளிக்கு வந்து ஒரு ஹத்தீபு கொத்துவா போதும் மத்த எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க மற்ற ரெண்டு ஜம்மாவ கேட்பது இருக்குது அதனால அமைதியா கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கண்ணியமானவர்களின் பண்ணி தான் அந்த அத்தாவை தருவான் எவ்வளவு பெரிய ஒற்றுமை எவ்வளவு பெரிய ஒரு மீடியா இன்னைக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தகவலை கொடுக்கணுமா இருந்தா பேஸ்புக்கால் அயலாது வாட்ஸ்அப்பால் அயலாது எல்லாரும் பாக்கிற இல்ல எல்லாரும் வாட்ஸ்அப் பாவிக்கிற இல்ல எல்லாரும் மொபைல் பாரு அப்படி இல்லண்டா பள்ளிக்கு தங்கடங்களால வர இல்லையா நோய்களால வேற வேற ஏதாவது அசௌரியங்களால வரையில்லையா எப்படியாவது ஒரு தகவல் போய் சேரும் அந்த அளவு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை ஜும்மா உடைய நாள்ல வச்சிருக்கிறான் எனவே அன்பான அல்லாஹ் அழகார்களே ஒற்றுமையை மிகவும் முக்கியமான ஒருபாதத்தாக சொல்லி தருகிறது இன்று நாம் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நோம்பு பிடிப்பதுதான் இபாதத் தொழுவதுதான் இபாதத் பொருவானி கொடுப்பது கண்ணியமானவர்களே இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு ஐபாதத் ஒற்றுமையாக வாழுவது மாற்று கருத்துடையவரை மதிப்பதே பொறுபோக்கையும் இஸ்லாம் விரும்பவில்லை கடும் இஸ்லாம் விரும்பவில்லை அரபிலே சிறவையில்லாத விடயங்கள்ல கடும்போக்கு கடைபிடிக்கிறது சொல்லலாம் அவர்கள் மக்களுக்கு இழவுபடுத்தினார்கள் கஷ்டப்படுத்தவில்லை எனவே கண்ணியமானவர்களே இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையும் எடுத்து நோக்கினால் அதிலே ஒற்றுமைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் கண்ணியமான அல்லாஹ் ஒற்றுமை இல்லது போனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சாதாரணமான விளைவல்ல ஒற்றுமை இல்லாத போனால் ஏற்படக்கூடிய விளைவு சாதாரணமான விளைவல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்றா பாரிய ஒரு தனி மனிதனால சாதிக்க முடியாத ஒரு விடயத்தை கணவன் மனைவியாக இருந்து சாதிக்கலாம் கணவன் மனைவி இருவரால் சாதிக்க முடியாத ஒரு விடயத்தை பெற்றோர் பிள்ளைகளாக இருந்து சாதிக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளாக இருந்து சாதிக்க முடியாத ஒரு விடயத்தை குடும்பமாக இரண்டு மூணு முடிக்கலாம் அதே போல ஒரு ஊரால செய்து முடிக்கங்களை சம்மேளனங்களால் செய்து முடிக்கலாம் அன்பான அல்லாஹர்களே ஒற்றுமை என்பது ஒரு பலம் ஒற்றுமை என்பது ஒரு சக்தி ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம் ஒற்றுமை இல்லாம போனா ஒரு சும் ஆனா அந்த ஆயுதத்தால பேங்கில் உள்ள கோடிக்கணக்கான பணத்துக்கு பாதுகாப்பு அதே போல ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம் அதை தேவை வருகின்ற போது நாம் பயன்படுத்த வேண்டும் ோம் அன்பவர்களை அது மாத்திரம் அல்ல ஒற்றுமை என்பது அல்லாஹுடைய உதவியை கொண்டு வருகின்ற கூட்டாக இருக்கின்ற போதுதான் அல்லாஹுடைய உதவி இருக்கிறது தலைநீர் தோழலுக்கு கட்டுப்பட்டு வடமாக்கலுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய கட்டுப்பட்டு நடப்பதைத்தான் கனி மாணவர்களை வெட்டி இருக்கிறது ஒற்றுமை இல்லாமல் போனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுதான் நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு எந்த சக்தியும் இல்லாமல் போய்விடும் எங்கள்கிட்ட அறிவாளிகள் இருக்கலாம் துறை சார்ந்த இருக்கலாம் பணக்காரர் இருக்கலாம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஒற்றுமை இல்லாது போகின்ற போதும் அது எவ்வளோ பெரிய பலமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் வெளியில உள்ள முன்னேற்றங்களை விடவும் ஊரில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை எப்படியே நீண்ட காலம் எடுத்துக்கோகின்ற சில ஊர்களை நாம் பார்க்கிறோம் அண் மாணவர்களை அதே போன்றும் ஒற்றுமை இல்லாது போனால் அதுதாவுடைய உதவி எங்களுக்கு தடைப்படும் அடுத்ததாக ஒற்றுமை இல்லாது போனால் எங்களுடைய சிறிய குறைகளும் வெளியிலே தெரிய வரும் சிறிய சிறிய குறைகளும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை அது வெளியில் எல்லாருக்கும் தெரிய வேண்டி வரும் ஒரு ஊருக்குள்ளே எதை சொல்லவர்கள் என்றால் ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு பலம் அப்துல்லா சீத் ராமசு ஆகியாலே இந்த உலகத்தை ஆண்டவர்கள் கிட்டத்தட்ட முப்பது மாதங்கள் ஆட்சி செய்தார்கள் முப்பது மாதங்கள் இரண்டரை வருடங்கள் எந்த வருடத்து அவரு ஆட்சால இப்படிப்பட்ட மஜி மா மிகப்பெரிய ஒரு மஜிமால கேட்பாங்க யாரையுமே கை வைக்க மாட்டாங்க எங்க ஏழைகள் யாரையுமே கை வைக்க மாட்டாங்க இரண்டரை வருட ஆட்சி யாரையுமே ஏழையாக விட்டு செல்லையில்லை யாரையுமே கடனாளியாக விட்டு செல்ல இல்லை இன்றைக்குள்ள நிர்வாகங்களுக்கு மூணு வருடங்கள் சிலர் ஆயுள் கால நிர்வாகிகள் கண்ணியமானவர்களே நாம் சமூகத்துக்கு என்ன செய்கிறோம் அல்லா எங்களுக்கு பல பொறுப்புகளை தந்திருப்பார் அது உளமாக்கள் சேர்ந்த பொறுப்பாக இருக்கலாம் அல்லது ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் சேர்ந்த பொறுப்பாக இருக்கலாம் அல்லது மற்றொருடைய நிர்வாகமாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு சம்மேளனங்களாக இருக்கலாம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாவாவுடைய தூணாக இருக்கிறது விடயங்களை சாதிக்கலாம் எனவே அன்பானவர்களை ஒற்றுமையாக இருந்து கொள்வோம் வெற்றிகளை தந்திருக்கிறான் யாரையும் எங்களுக்கு விமர்சிக்க முடியாது யாரையும் சூட்ட முடியாது இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ்ந்தவன் அல்லாஹை மறுத்தவன் நான் தான் அல்லாஹ் என்று வாதாடியவன் பிறகாவும் அவனை விட மிகப்பெரிய ஒரு குற்றால் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த நடந்து கொண்ட முறை நபிமார்கள் நடந்து கொண்ட முறை அல்லா வழங்கப்படுத்துகின்ற போது அவன் ஒரு கட்டத்திலே நான் தான் மிகப்பெரிய ரபடிசன் அல்லா உருவம் மிகப்பெரிய ரப்படிசன் ஆனா அந்த பிறகௌனிடத்திலேயும் அல்லாஹ் இரண்டு நபிமாறுகளை அனுப்பி சொன்ன புத்திபதி என தெரியுமா இது நீங்க ரெண்டு பேரும் பெரிய போங்க அவன் தெரியாம வாழ்றான் நல்லது கெட்டது தெரியாம வாழ்றான் கலிமாவுடைய பெருமதி தெரியாம வாழ்றான் எனவே நீங்க ரெண்டு பேரும் போய் நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்ல மிருதுவா பேசுங்க அவன் தான் சொல்றான் நீங்க நினைத்த வாயால் நல்லதுதான் வரும் அறுவருப்பானது வராது நான் எவ்வளவு பெரிய விரோதியாக இருந்தாலும் நான் அல்ல சொல்லி வாதாடினாலும் முஸ்லீம்கள் நல்லதான் பேசுவாங்க பெறுவான் அல்லது அவன் அல்ல பயப்பட கூடுமின் அல் போருவான் சொல்லுகின்றான் திரு பெரிய ஒரு கடும்போக்காளன் கண்ணியமானவர்களே அந்த அவனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை அல்லாஹ் இப்படி என்றால் எங்கோ இருக்கக்கூடிய மக்கள் கண்ணியமான அல்லாஹ் நிறையார்களே இன்னைக்கு சில பிள்ளைகளை சமூகத்துல நாங்க பாக்குறோம் அவங்கள கொள்கையில தன்னுடைய தாய் சந்தையில் இல்லை என்பதற்காக தாய் சந்தைய ஒரு சிலக்குவாதி அவங்க நரகவாதி என்று சொல்லக்கூடிய பெரிய பிள்ளைகளை சமூகத்தில் பார்ப்போம் அன்பானவர்களே இப்படி யாரும் நடந்து கொள்ள வேண்டாம் அதற்கொரு அழகான ஒரு வரலாறு பகான் சொல்லித் தருகிறது இப்ராஹிம் அலைத்தலாம் அவருடைய தந்தை ஆதர் சிலைகளை வணங்கக்கூடியவர் சிலைகளை வணங்கக்கூடிய அந்த தந்தையோடு எப்படி நடந்து கொண்டார் என்பதை பகவான் சொல்லித் தருகிறது கண்ணியமானவர்களே ஒரு வீட்டுலுக்க இரண்டு கட்சிக்காரர்களே வாழ்வது சிரமமான காரியம் வாழ்வது ஆனால் இரண்டு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு இப்ராஹிம் அலை அவர்களும் அவர்களுடைய சந்தை ஆதரும் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலை அவர்கள் தன்னுடைய சந்தையை பார்த்து சொல்கின்றார்கள் அருமை வாப்பா செய்தான் படத்தரம்புக்கு மாறு செய்யக்கூடியவன் வாப்பான்னு சொல்லி வாப்பாக்கு ஒரு மகான் புத்திமதி சொல்லி கொடுப்பான் உலக வளமையே வாப்பா உமாதான் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி கொடுப்பான் ஆனா ஒரு பிள்ளை வாப்பாக்கு புத்திமதி சொல்லிக் கொடுக்குது அந்த தொடர்ந்து சொல்லுது இப்ராஹிம் ஐயமத்தூமி நறுமை தந்தையே நான் பயப்படுறேன் வாப்பா நீங்க என்னுடைய வாப்பா அல்லவா அதனால நீங்கி சைத்தானுடையா எந்த வாப்பா கொஞ்சம் நடந்த என்னால பொறுக்க ஏழை அல்லவா அதனால வாப்பா சைத்தான வணங்குவானா அல்லாட அசாபங்களை பிடிச்சு கொள்ளும் சொல்லி ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு தவா கொடுக்குறான் கண்ணியமானவர்களே அந்த கட்டத்துல சிலைகளை வணங்கக்கூடிய அவருடைய தந்தை ஆதரவு என்ன இப்ராஹிம் சொல்றாய் உறவு காலம் வணங்கிட்டு வந்த இந்த சிலைகளை எல்லாம் பொய்னு சொல்றாயா இதெல்லாம் வணங்கவானான்னு சொல்றாயா என்ன செய்து இந்த வேலையை விட்டுடு இந்த வேலை செய்யாத உனக்கு கல்லாத அடிச்சு கொள்ளுவேன் வாப்பா மகனை சொல்றாரு மகன் என்ன சொல்ல போறாரு சாந்தி உண்டாச்சும் எவ்வளவு அழகான ஒரு மகன் கண்ணியமானவர்களே சிலைய கண்ணால பார்க்கிறாரே வாப்பா ஒரு நரகவாது மகன் சொல்லல்ல எவ்வளவு பெரிய பண்பா கண்ணியமான அல்லாஹன் இமாம்கள்த்தலை முதலாவது இமாம் இமாமுனா சாபி அஹ் வாஹி அலை அவர்கள் ஹிஜிரி நூத்தி ஐம்பதுல பிறந்து ஹிஜிரி எழுபத்தி நாலுல மௌத்தானார்கள் ஐம்பத்தி நாலாவது வயதுல இதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல தான் ஹதீஷ்கலை இமாம்கள் வருகின்றார்கள் இமாம் இமாம்களுக்கு பொதுவாக ஹதீஸ்கள் கிடைக்காம இருக்கும் ஏனென்றால் ஹதீஷ்கலையுடைய இமாம்களுக்கு முன்னால் வந்தவர்கள் முன்னால் வந்தவர்கள் ஆனால் பின்னால வந்த ஹதீஷ்கலை யாருமே முன்னால உள்ள இமாம் ஷாஃபி ஒரு முகுத்ததி ஒரு விதுவத்துவாதி அவர் சிடுக்கு செய்யக்கூடியவர் என்று சொல்லி எங்கேயுமே சொன்னது கிடையாது அன்பானவர்களே எவ்வளவு பெரிய ஒரு பண்பாடு இமாமு ரஹத்து அழகி எவ்வளவு முன்காரணம் உள்ள ஒரு இமாமாக வாழ்ந்தார் இளையுடைய லோவை பொறுத்த வகையில இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அவருடைய சட்டக்களை மையமாக வைத்து தொகுக்கப்பட்டவை நிகஹா இருக்கலாம் சலாக்கா இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்டவைகள் பங்குடி சம்பந்தப்பட்டவை அஹமது அவங்களுடைய இலங்கைக்கு போன ஒரு சட்டம் ஆனா கண்ணியமானவர்கள் அந்த இமாம்களுக்கு இடையில நல்ல ஒரு ஒற்றுமை இருந்தது இஸ்லாம் வந்தது மக்களை பிரிக்க அல்ல மக்களை ஒன்று சேர்க்க இமாமுனா சாஃபிர் அஹமதுவாயி மக்களோடு சில மத்த நாக்களை பேசிக் கொள்வார்கள் அவருக்கு வரோனும் எந்த வாயும் நான் ஹக்கு வரோன்னு எதிர்பார்க்க இல்ல எனக்கு எதிராக பேசக்கூடியவருடைய நாவாலும் ஹக்கு தான் வரோனும் என்று ஆசைப்பட்டார் கண்ணியருக்கு போனா இமாம் மிகப்பெரிய ஒரு மேலே அவருடைய கபுருக்கு போய் அந்த கபுரா அதே போல மதீனாக்கு வந்தா அவருடைய கபருக்கு வந்து அவருக்கு துவா செய்து விட்டு வருவார் மவுத்துக்கு பின்னால மாற்று கருத்துடைய மக்களோடு நடந்து கொண்ட முறை இந்த ஒரே ஊர்ல நாம ஒரு கருத்துல இருக்கிறோம் மற்றவர் எங்க கருத்துல இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே மாட்டு கருத்தை கண்டுகொள்ளாமல் அவரை எதிர்க்கக்கூடிய எத்தனையோ மக்களை சமூகத்தில் பார்ப்போம் அன்பானவர்களே நடந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான் என்றால் எனவே எங்களுடைய பண்பாடுகள் வர வேண்டும் இந்த ஒற்றுமையை தீர் குலைந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன எல்லா காரணங்களையும் விரிவாக பேசக்கூடிய சுருக்கமாக சொல்கின்றேன் கருத்து பரிமாறல்கள் இந்த ஒற்றுமையை தீர்குலைக்கக்கூடிய காரணங்களாக மாறிவிட்டு கருத்து பரிமாறல் என்பது ஒற்றுமையை சீர்குலைக்கூடிய காரணங்கள் அல்ல இப்படி கருத்து பரிமாறல்கள் மட்டும் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணங்களாக இருந்தால் நான்கு இமாள்களும் கண்ணியமானவர்களை சண்டை பிடித்திருப்பார் அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை அவருடைய கருத்து பரிமாறல் அவர்களை ஒற்றுமையை வளர்த்தது அவர்களை நல்லங்கத்தை வளர்த்தது எனவே கண்ணியமானவர்களே கருத்துமாறல்கள் இன்றைய சமுதாயம் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகளை அடுத்துக் கொண்டாள் முகம் தெரியாத எத்தனையோ நண்பரோடு எத்தனையோ மக்கள் எதிரியாக இருக்கிறார் சம்பாதித்து விட்டார் இங்கே ஒரு காலம் இருந்தது நாங்கள் செஞ்ச நன்மை எல்லாம் இன்னொருத்தருடைய பேச்சு குடுக்கோணுமாக இருந்தால் ரெண்டு மூணு பேர் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஒரு மணி ரெண்டு மணிக்கும் இருந்தா மற்றவங்க கனியமானவர்களே இடவில ஒரு போனோடு கொடுத்து விடலாம் நாங்கள் எல்லாரும் நன்மை செய்வதுல அதிக அக்கறை உள்ளவர்களா இருக்கிறோம் ஆனா அந்த நன்மையை பாதுகாப்பதுல எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கும் நன்மை செய்வது புத்திசாலித்தனம் ஆனா செஞ்ச நன்னிய பாதுகாப்பது அதைவிட புத்திசாலித்தரும் கண்ணியமான அல்லாஹல் நடிகார்களே எனவே ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகளாக இன்றைய சமுதாயத்துல கருத்து பரிமாறது இருக்கிறது எனவே இது ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் அல்ல இரண்டாவது ஒற்றுமையை சீர்குலைத காரணங்கள் ஒன்று அமானுதங்கள் பேடப்படாது நிர்வாகத்துக்குள்ள பேசக்கூடிய விஷயம் வெளியில போகக்கூடாது கணவன் மனைவி இருவரும் பாடக்கூடிய இல்லற வாழ்க்கை அது வெளியிலே போகக்கூடாது ஒரு சொசைட்டி ஒரு கமிட்டி பேசக்கூடிய வழியிலே போகக்கூடாது அது அமானுதம் உதாரணமாக நிர்வாகத்துக்குள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மசூரா செய்யறாங்க ஒரு அடியார திருத்தோளம் அவர் இப்படி இப்படி தப்புகள் ஈடுபடுறான்னு சொல்லி மசூரா பண்ணதுக்கு பின்னால இரண்டு நாளைக்கு பின்னால அவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எல்லாரும் பண்ணி முடிவுப்பாங்க அது கிடையில என்ன செய்யறது வீட்டுக்கு அவங்க பிடிக்க வர போறாங்க கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டி அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு மெசேஜ கொடுக்கிறது இது முன்னாடி மக்கள் எல்லாரும் நம்பி ஒப்படைச்சு ஒரு பொறுப்புக்கு துரோகம் மக்கள் எல்லாரும் நம்பி பொறுப்படைத்தார்கள் போதை பொத்து போதை வத்துக்கு அடிமையானவர்களை பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை இவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் தொலகையாரிகளை கூட்டுவார்கள் உறுதியை நல்ல விளைவுகளை செய்வார்கள் என்று நம்பி தந்த பொறுப்புக்கு யாரும் மோசடியாக நடந்துவிடக்கூடாது எனவே அன்பான அல்லா்களே ஒற்றுமையை செய்து கொலைக்கக்கூடிய இரண்டாவது காரணிகள் ஒன்றுதான் அமானதம் பேணப்படாமல் அடுத்ததாக ஒரு மனிதனுடைய தவறை பராமரிப்படுத்த அவதூரை விட பெரிய பாவம் பேர் என்ன மனிதன் ஒரு தவற செய்து விட்டால் அந்த தவற குறிப்பிட்டு சாதாரண முடித்துக் கொள்ளாமல பேஸ்புக்ல வைபர்ல வாட்ஸ்அப்புகள்ல அதை போட்டு கண்ணியமானவர்களை சாரசுரமா தப்பு தவறு செய்தவர்கள் அல்லாவோடு சம்பந்தப்பட்டு அந்த சௌபாவுக்கு அதுக்குரிய சௌபாவை பெற்றுக் ஆனால் மக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதனை கேவலப்படுத்துவதற்கு அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல எங்களுடைய அவுரத்தை நாங்கள் எப்படி மறைக்கணுமோ அதை போல மற்ற மான மரியாதை மறைக்கப்பட வேண்டியவை எனவே அன்பான அல்லாம்களே ஒற்றுமை சீர் உய்விற்கு பிரதான காரணங்கள்ல ஒன்று தவறை பராசியப்படுத்து பொறுப்புதாரிகள் சில தவறுகள் சமூகத்தை வழி நடத்தக்கூடிய கல்விமானுரை சில தவறுகள் எடுக்கலாம் பாடசாலை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சில தவறு இருக்கிறார் அல்லது கமிட்டிகள் இருக்கக்கூடிய சில தவறுகள் இருக்கிறார் அணுக வேண்டும் அதை வெளியிலே போய் சொல்வதால் எந்த பிரயோஜனமும் கிடைக்க போவதல்ல எனவே கண்ணியமானவர்களே மக்களுடைய நிலவுகளை பார்க்க கெடுதிகளை பார்க்க கூடாது அடுத்ததாக ஒற்றுமை தீர்வுவதற்கு இன்னும் ஒரு பிரதான காரணம் என்னுடைய நாவை நல்ல முறையிலே பாதுகாக்காமல் இருப்பது இந்த நாவால் எல்லாத்தையும் பேசினார் உள்ளத்துல வரக்கூடிய எல்லாவற்றையும் பேசக்கூடாது எல்லாவற்றையும் பேசினால் சிலர் புரிவார்கள் சிலர் புரிவார்கள் ஒரு கூட்டம் புரியும் இன்னொரு கூட்டம் பிரியும் இன்னைக்கு சமூகத்தில் சில மக்களை நாம பார்க்கிறோம் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அவர் ஒரு அவர் பேசி சொல்வதுதான் தீர்ப்பு பிறருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா இடையில குவிந்து சட்டத்தரணியா மாறுற சட்டம் பேசுறேன் கண்ணியமான அல்லாஹ் நேரடியார்களே தெளிவுகள் தெரியாமல் யாரும் பிறருடைய பிரச்சனைகளை தலையிடவானா அது பாரதூரமானது செஞ்ச நன்மை அகதாபுரிய ஒழுக்கங்கள்ல ஏழைக்கு முன்னால எங்களுடைய செல்வத்தை நோயாளிக்கு முன்னால எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது நிம்மதி எழுந்தவர்களுக்கு முன்னால எங்க நிம்மதியை பற்றி பேசக்கூடாது சிறை கைதிக்கு முன்னால சுதந்திர பற்றி பேசக்கூடாது ஏனென்றால் உடை கண்ணியமானவர்களே இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் ஆனா ஐம்பது அறுபது கிலோ கிராம் எடையுடைய தள்ளக்கூடிய ஒரு ஊர்ல பிரச்சனையா காரணம் ஒரு நிர்வாகத்தை நல்ல முறையில செய்யலாதா காரண சந்தோஷமா இருந்த குடும்பம் ஒன்று பிரிவாங்களா எனவே கண்ணியமானவர்களே சொல்ல சொல்லி தந்தார்கள் நாளைய மறுமை நாளில் அகத்திக்கும் இளையரபிக்கும் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் எனக்கும் நெருக்கமானவர்கள் யார் என்றால் உங்களே பண்பாடாக நடந்தவர்கள் நாகரிகமாக நடந்தவர்கள் கண்ணியமானவர்களே எனவே நாகரிகமாக நடக்க வேண்டும் ஊரில் உள்ள ஒற்றுமைகள் தலைமைத்துவங்களை பலப்படுத்துவதற்கு பல காரணங்களை சொல்லலாம் அதிலே ஒன்று நாலு வகையான காரணம் இருக்கிறது நேரப்போதால் சுருக்கமாக சொல்கின்றேன் ஒன்றாவது முதலாவது விடயம் அந்த தலைமைத்துவத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டி உங்களுடைய நாங்கள் துவாசிய கவலைப்பட வேண்டும் துவா கேட்க வேண்டும் தகுதி உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்ற போது தகுதி தகுதியிலே குறைந்தவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்கலாம் எத்தனையோ பணக்காரர்கள் வெளியில இருக்கின்ற போது செல்வம் குறைந்தவர்கள் பொறுப்புகளுக்கு வந்திருக்கலாம் நாங்கள் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு இதை நசிவாக்கவில்லை ஏதோ ஒரு சமுதாயம் அல்லாவுடைய தீன் பணிக்காக தகவல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் இரண்டாவதாக இந்த நாவால் அவர்களை நாங்கள் புகழ வேண்டும் சொல்லலாகோ அலைவசனுடைய அதிசயிகளை நாம பார்க்கிறோம் சில சகாபாக்களை சொல்லுவாங்க அவங்களை விரும்புகிறேன் அதிஷ்கலை கிட்டாபுகளை அடுத்து பாருங்க ஒரு பாடம் இருக்குது மனாத்திபு சகாபா சகாபாக்களை புகழ பாடம் அவங்கள நிலவுகளை சொல்லி புகழ பாடம் அவங்களை செஞ்ச சேவைகளை சொல்லி புகழ பாடம் கண்ணியமானவர்களை சேவை செஞ்சவர்களை புகழ வேண்டும் சேவை செஞ்சவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை விரும்ப வேண்டும் அவர்களை கௌரவம் அளிக்க வேண்டும் எனவே இந்த நாவால அந்த வேலையை செய்து கொள்ள வேண்டும் மூணாவதா தலைமையை சுற்றுக்கேனால் பங்களிப்பு எங்களுடைய உடம்பை கொஞ்சம் பொறுக்க வேண்டும் கால நேரங்களை கொடுத்து அதற்காக வேண்டி நாங்கள் பங்களிப்பு செலுத்த வேண்டும் இறுதியாக எங்களுக்கு சொத்து செல்வங்களை அந்த ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்த ஒற்றுமையாக இருக்கின்ற போது நிச்சயமாக நிறைய விடயங்களை சாதிக்கலாம் ஒரு உதாரணத்தை சொன்னால் பொருத்தம் நினைக்கிறேன் தேனை எடுத்து பாருங்கள் தேன் எங்களுடைய பார்வையிலே கண்ணுக்கு விளங்காத ஒரு படைப்பு கொஞ்சம் தூரத்துக்கு போனா கண்ணுக்கு விளங்காது ஆனா தலைமையை தூத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பழைப்பூ நீங்க ஒரு கல் எடுத்து தேன் கூட்டுக்கு அடிச்சு பாருங்க அப்படியே கிடையாது அந்த தோத்து போறோம் என்ன தலைமை தூவ கட்டுப்பாடு நாய்க்கு ஒரு கல் எடுத்து அடிச்சு பாருங்க நாய் ஓடு அது கட்டுப்படுறதில்லை ஒரு நாய் இன்னொரு ஏரியாவுக்கு போனா மத்த நாயெல்லாம் சேர்ந்து கொலைக்கும் கண்ணியமானவர்களேன் குடும்பம் இருக்கிறானே இந்த வாழ்க்கையை தான் பிரிப்பதற்கு முன்வான் பெரிய எல்லாரையும் கூப்பிட்டு நாளும் கேட்டுக் கொள்வான் என்ன நடந்துச்சு என்ன செய்ய ஒரு சைத்தான் சொல்லுவான் சொல போன ஒருத்தரை ஒன்னு சொல்லுவான் கனியமானவர்களே நீன்னு சொல்ல இல்ல இதுக்கு பின்னால இன்னும் ஒரு பலவீனமான சைத்தான கூப்பிட்டு கேப்பா என்ன செஞ்சா அவன் சொல்லுவான் சந்தோஷமா இருந்த ரெண்டு பேரு ரெண்டு கணவன் மனைவியை பிரிச்சு விட்டு வந்திருக்கிறேன் அன்ச அன்ச நீ தான் நீண்டான் இதுதான் நல்ல வேலைன்னு சொல்லி சைத்தான் செல்வான் கணிமானவர்களே சைத்தான் குடும்ப வாழ்க்கையில புகுந்து ஒழுக்கத்துக்கு முன்னாலுக்கு ஆசைய வைத்து மனோ இச்சையை வைத்து கணிமானவர்களே எங்களுடைய மான மரியாதைகளை இழந்து விட கூடாது மான மரியாதை பெருசா எங்களுடைய ஆசை பெருசா கணி மாணவர்களே எனவே குடும்பங்களுக்கு ஒற்றுமையே மிக முக்கியமான ஒரு சொன்னா நபிமார்கள் செய்த ஒரு சுண்ணாத்து நாள் வரைக்கும் அல்லாவுக்கு கோபமானது எனவே குடும்பங்கள்ல யாரும் பிரிந்து விடாதீர்கள் குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் அதை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களை தன்னுடைய குடும்பங்களை யாரும் கலைக்காதீர்கள் அது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல பாரதூரமான ஒரு பாவம் சொன்னார்கள் விபச்சாரம் செய்வது பெரும்பாவம் விபச்சாரம் செய்வது பெரும்பாவம் ஆனால் அதை விட பெரும்பாவம் மீன் தெரியுமா அதே விபச்சாரத்தை அடுத்த வீட்டுக்காரோடு அதே ஊரோடு சேர்ந்து செய்வது கண்ணியமானவர்களே ஊருக்காரோடு செய்வது ஊருக்காரோடு செய்வது அது மிகப்பெரிய ஒரு பாவம் உதாரணமாக பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களை நாசமாக்குவார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாவம் கொலை என்பது ஒரு பாவம் ஆனால் அந்த கொலை கெட்டவர்களை கொள்ளுவதை விட நல்லவர்களை கொலை செய்வது அதைவிட பெரிய பாவம் சாதாரணமாக சாதாரண ஒருவரை கொள்ளுவதை விட பணக்காரை கொள்வது மிகப்பெரிய ஒரு பாவம் சாதாரண ஒரு மனிதனை அடுத்த வீட்டோடு செய்வது கண்ணியமானவர்களே அது மிகப்பெரிய ஒரு பாவம் எனவே கண்ணியமானவர்களை சொல்லமாக சொன்னார்கள் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அல்ல முதலாவது கலற்றுவது அவன் எங்களுக்கு கண்ணியமா அந்தஸ்தா மரியாதையா எல்லாம் இந்த ஈமானாலதான் எங்களை ஈமான் கலட்டப்படும் மச்சாரம் செய்கின்ற போது எனவே அன்பானவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பாவங்களை யாரும் ஈடுபட்டு கூடாதீர்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே ஊருக்குள்ள ஒற்றுமையா அறிந்து கொள்வோம் குடும்ப குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்து கொள்வோம் நிர்வாகங்களும் ஒன்றிணைந்து நிறைய காரியங்களை சமூகத்துக்கு ஆடி செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நிறைய வெற்றிகளை வைத்திருக்கிறான் ஒற்றுமை என்பது ஒரு பலம் ஒற்றுமை என்பது ஒரு சக்தி ஒற்றுமை என்பது ஒற்றுமை என்பது அல்லாஹளுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா எனவே வல்லவன் அல்லஹா ஒன்றுபட்ட பூமிங்களாக ஒரே அணியிலிருந்து தாக்கியக்கூடிய சிறந்த தாய்களாக அனைவரையும் கம்பு செய்து கொள்வானாக அல்லாஹ் இந்த ஊரில் ஒற்றுமையை வளர்த்திருவாயாக யாழ்லா குடும்பங்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை ஏற்படுத்திடுவாயாக பாவங்களின் மீது வெறுப்பை கொடுத்துருவாயாக யாழ்லா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கபூசி குழுவாயாக யாழ்லா இங்க இருக்கக்கூடிய வயது புல கபூசணிகழ்வாயாக வளமாக்கல கபூசணிகளாக ஊருக்கு அவன் செஞ்ச எத்தனையோ மக்கள் எங்களை விட்டு பிரிஞ்சு கபில் இருக்கிறார்கள் யாழ்லா அந்த கபுல துவக்கத்தின் பூஞ்சோலை அந்த கபில் ஆக்கி கொடுத்துருவாயாக யாழ்லா எங்களுடைய முயற்சிகளை நீ கபூசி குழுவாயாக எங்கள் அனைவரை உணவு பொருத்தமான கபூசணி குழுவாயாக யாழ்லா எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக அனில் அஹ்